அந்த ரஷணி புருஷ இங்க ஒரு புருஷன் இருக்கானே அப்படின்னு பிரசித்தமா அனுவாதம் பண்ண பிரசிமா அனுவாதம் பண்ணி அந்த புருஷன் உபாசனம் பண்ணணும் இந்த மாதிரி உபாசனம் பண்ணணும் அது யாருன்னு விசாரிக்கிற போது பரமேஸ்வரன் தான் அப்படின்னு பரமேஸ்வரன் ஆதிக்க மண்டலத்திலையும் அக்ஷி மேத்திரத்திலையும் அக்ஷி கோடகத்திலையும் அவர் இருக்காருங்கிறது இன்னொரு ஸ்ருதியால ஸ்பஷ்டமா சித்தமா இருக்கு அதனாலே அந்த அந்த உபாசிய தேவதையே நாங்க வந்து பரமேஸ்வரனா வச்சுக்கணுமா வேண்டாமாங்கிற அக்ஷி கோதகத்திலையும் பரமேஸ்வரன் இருக்காருங்கிறதுக்கு வேத கோவிஸ்வது பிரமாணமாக இருக்குது அந்த இடத்துல நிர்தேசம் அங்கேயே இருக்குது வேதாரண் இடத்துல அந்தர்யாமி பிராமணத்தில் அதே அது பரமேஸ்வரன்கிற தீர்மானம் பல அந்த பரமேஸ்வரனை பற்றி இங்கே அதே அந்தரக்ஷனிய அந்தராதிபியம் சொல்லி இருக்கிறதுனால அதே பரமேஸ்வரனை இங்கே வச்சுக்கலாம் அதனால் பூர்வம் திருநீர் ஒரு திருடப்படுத்துறதுக்காக இங்கே உத்தரம் அந்த நிர்ணயம் சரியான நிர்ணயம் அதிச்சரிமான அன்பர அந்த ஆதித்தனத்தில் ஆதித்த அதிவா இருக்க அது ஜீவன் தேவையாட்டி ஜீவகோட்டி அவர் தவிர ஈஸ்வரோத்தர அந்தியமிங்கே ஆதித்தர எம் ஆதித்யோ நேத யாதித்யரம் ஆதித்ய மந்தரோயமயிஷதாத்மா திருதா இது வேதோயேத ஆதித்யத்தில் ஆதித்யநிலத்தில் அவர் இருக்க ஆனால் ஆதித்யனுக்கும் ஆந்தர் ஆத்மாவாக இருந்துருக்க ஆதித்யன் அவர் நேத ஆதித்யனுக்கு அவர் தியான விஷயமாக இல்லை ஆதித்தனால தெரிவிக்கப்படக்கூடியவர் இல்லை எத்த ஆதிக்க சரீரம் இந்த ஆதிக்கம் ஆதித்த மண்டலங்கிறது அவருக்கு சரீரமாக வர்ணிக்கலாம் அங்க இன்னொரு விஷயம் சொல்லிருக்க இந்த ஜீவனுக்கு அந்தர்யானின்னு சொல்லணும் சரீரத்துக்கு அந்தர்யானின்னு வேணாம் ஜீவனுக்கு அந்தர்யாமி அப்படி சொல்லும் போது இந்த ஜீவனுக்கு என்ன சரீரமோ இந்த சரீரத்தையே வச்சுட்டு ஜீவனை நியமனம் பண்றார் அவருக்கு தனியாக கிடையாது கிடையாது அவர் அந்தர்யாமியா இருக்காருன்னு சொல்லும் போது எப்படி அந்த அந்தர்யானம் பண்ற நியமனம் பண்றவாளுக்கு ஒரு சரீரம் வழங்க அப்படின்னு கேட்டால் வாசகாதத்தில் இருக்கார் யான் நியச்சதி தற்சரீரை அடைஞ்சுவோ தச்ச சரீரை வச்சு உடவது அப்படின்னு சொல்லிட்டார் தனியா சரீரம் கிடையாது இவருடைய நியமியமான ஜீவன்கள் இருக்க அது கூட சரீரத்தை கொண்டே அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஆதித்யம் அந்த ஆதித்யனுக்கு ஆத்மாவாக இருந்திருந்து ஆதித்யனையும் நியமனம் பண்ணிவிட்டிருக்கார் இவர் யாருன்னு கேட்டா ஏஷ தேர் பண்றா உபதாக இருக்க அவர் தான் அந்தர்யாமி அந்த அத்தர்யாமி உன்னுடைய ஆத்மஸ்வரூபம் தான் இது நமக்கு இந்த விஷயத்துக்கு தேவை ஆதித்யிருக்க ஆதித்ய ஆதித்ய மண்டலத்துல அவர் இருந்துருக்க பரமேஸ்வரன் அந்தர்யாமி ஈஸ்வரன் இங்க ஆதித்ய மண்டலத்துல ஏற்கக்கூடிய புருஷன் யாருன்னு சந்தேகப்பட்டு ஈஸ்வரனா இருக்கணும்னு சில காரணங்களை வச்சுட்டு சொன்னோம் இப்ப தீர்மானம் ஆதித்ய மண்டலத்தில் ஈஸ்வரன் இருக்கிற ஈஸ்வரனை விட்டுட்டு வேற இன்னொருத்தான் உபார்த்தம் பண்ணலாம் வேண்டாமியா அதனால இந்த இந்த புருஷன் ஈஸ்வரன் தான் அப்படிங்கிறது இது ஒரு பிரகமான பிரமாணமாக கிடைக்கிறது இதே மாதிரி அக்ஷி புருஷனுக்கும் இருக்கு சாஸ்திர புருஷனுக்கும் அந்த ஞானியாக சொல்லி இருக்கிறதுனால அங்கே எழுதி அத்தகைய ஆதித்த அந்தர எம் ஆதித்யோ நவேத இது வேல் ஆதித்த விஜாநாத்னா அன்ப அத்தர ஸ்பஷ்டம் நிறுத்திஷேன் ஸ்பஷ்டன் ஆசிவெல்லாம் அன்னை அந்தரியமி சேவா அந்தராஷோமான ரெண்டையும் சமமாக அர்த்தத்தை போதிக்கிறது அதனால ஒரே அர்த்தம் ரெண்டு இடத்திரையும் நமக்கு தெரியிறது அதனால அதே ஈஸ்வரணும் तस्मा परमेवर एवं उप्यू